சாா்மே நமோ விதியசம்பிரதாய் ரிஷிபோ மோ நமோ குருப்பலவர பிரோமைவாஹமஸ் ஓம் ஆயன் மமாணச்சுஸ்மோ கிரிச்சம்ஷம் மாஹம்மராமா அனராக்கணமஸ் மே அஸ் तदात्मनि तेमयी ய உபனி சந்தூா ஆறாவது ஃண்டண்டம் எட்டாவது அயய்ய நாட் தாங்க அணிம் நிஷந்த ஆதில நீமௌ वैता आदित्यस्य இமம்முமேவையோக்கோமு ஆதித்தா ஆ ता நாடீஷு சிப் आभ्यो டீபியப்பேமுதி சும சம்பிரஸ்வனம் நிஜா ஆசு தடீஷு சு தம் நஷன பாப்மா சேஜசி தவ எதலிமா தி ஆசீனா ஜானி மாம் ஜா மாமி சரீராந்தோ எச் அரவ்வ சோமிதி வாஹோய சிப்பியேன்மனித் எதி லுக்கம் நோ தஹரவித்யா தஹராகாசத்தில் இருக்கிற பிரம்மனுடைய லக்ஷணங்கள்லாம் பார்த்தாச்சு அதை தியானம் பண்ணுறது அதனுடைய பல கோணங்களில் விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்போ தஹரவித்யா உபாசகனுடைய கதியை வர்ணனை பண்ணுகிறது கதி வர்ணனம் தஹரோவித்யா தஹரவித்யோபாசக கதி வர்ணனம் கத்தியை வர்ணிக்கிறது ஏற்கனவே இந்த பிரம்மலோகம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் இறைவன் என்பது பிரம்மலோகத்துக்கு ஒரு பொருள் இன்னொரு பொருள் பிரம்மதேவன் வாழும் உலகம் அதுவும் பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகத்தை ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கிறோம் பிரம்மைவ லோகா பிரம்மலோகா பிரம்மணா லோகா பிரம்மலோகா பிரம்மே லோகம் பிரம்மலோகம் பிரம்மதேவனுடைய லோக்கம் பிரம்ம லோக் இது அங்கங்கே திரு இது ஒரு தரம்லாம் படித்தா போராது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் மந்திரங்களை பார்த்துட்டே இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி போய் சேரும் பௌனஃப் புண்ணியன ஸ்ரவணம் குறியாத் மீண்டும் மீண்டும் படி என்று வேதம் சொல்லுகிறது சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு பௌனஃப் புண்ணியன ஸ்ரவணம் குறியாது மறுபடியும் மறுபடியும் படித்ததையே படி அப்பத்தான் மனசில் அது பதியும் அஹ தஹர வித்யா உபாசகன் இன்னொரு பாஷையில் சொன்னால் சகுண பிரம்ம வித்யா உபாசகசிய கதிஹி சகுண பிரம்ம வித்யா உபாசகசிய கதிஹி சகுண பிரம்மண தியானம் பண்ணுறவனுக்கு ஏற்படுற கதி கத்தின்னு சொன்னால் பலன் அதாவது அடையிற இடம் அதனுடைய பிரயாணம் பார்த்துன்னு அர்த்தம் வழின்னு அர்த்தம் எல்லாம் பார்த்துட்டோம் நாடிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஹிரய அதாவது நிறைய நாடிகள் இருக்கான் அனந்தாக்கியாக நாடி நாட்டியாகங்கிறார் சிங்கராச்சாரியர் ஏகப்பட்ட நாடி இருக்குது அஞ்சு நாடி முக்கியமான நாடிகள் அப்படிங்கிறார் ஆனந்தியா தேக நாடி நாம் நாடிகள் உடம்புல இருக்குங்க அந்த நாடிகள்ல பின்னால வரப்போது இந்த மந்திரம் வரப்போறது பிரதானமா இருக்கிற நாடி நூத்தி ஒன்னு சொல்ல போறது அடுத்த மந்திரம் அதுக்குள்ள இந்த இந்த அஞ்சு நாடிகள் இந்த அஞ்சு நாடிகளுடைய இது அன்னரச விகாரங்கிறார் அன்ன சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய விக அன்ன ஆனந்தகிரி சொல்கிறார் இந்த அன்னவிகார ரசம்தான் உடம்புக்குள்ளே இருக்குது அந்த நாடிகள்ல இருக்குது அதுக்கு இந்த கலர்லாம் இருக்குது சூரியனுக்கும் இந்த கலர் இருக்குது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குது தூங்குற போது இவன் வந்து இந்த தேஜஸ் இந்த சூரியனுடைய பித்த தன்மை அந்த தேஜஸ்ங்கிறது பித்த தத்துவங்கிறாங்க அந்த தன்மையில் போய் அதிக அது மேலோங்கி இருக்கான் மேலோங்கி இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் அது மேலோங்கி இருக்கிறது அங்கே பாவங்கள் இவனை அணுகுவதில்லை அப்படின்னா அங்கு துன்பம் இல்லைன்னு பாவங்கள் அணுகுவதில்லைன்னு ஆழ்ந்த உறக்கத்தில் துன்பங்கள் இல்லை பாவத்தின் காரியமாகிய துன்பங்கள் இல்லை நிம்மதியாக இருக்கிறதுனால புண்ணியமாக நான் என்ன சொன்னேன் புண்ணியமும் இல்லைன்னு சொன்னேன் வாசிக்க வாசிக்க என்ன தெரிகிறதுனா நிம்மதியாக தூங்குறதுக்கு புண்ணியம் வேணும் புண்ணியம் இருக்கிறதுனால தான் நல்லா தூங்குறாங்க ஆனால் பாபம் டச் பண்றதில்லை பாபம் வேலை செய்யறது இல்லை ஆசுதோஷான சுவாமி புண்ணியம் எழுதியிருக்கார் புண்ணியமும் இல்லைன்னு எழுதியிருக்கார் ஆனால் வியாக்கியானங்களை நல்லா ஊன்றி கவனிச்சா துன்பம் அணுகுவதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் துன்பம் இல்லை பாப்மான பாபத்தினுடைய விளைவாகிய துன்பம் வருவதில்லை ஆனால் புண்ணியம் இருக்குன்னு அது சொல்லலை புண்ணியம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அதனால நம்ம என்ன இடத்துல அந்த இடத்துல சாதாரணமாக பாவம் இல்லைன்னா புண்ணியம் இல்லைன்னு சொல்லிடுவோம் அந்த அர்த்தம் வரலை ஏன்னால் அங்கே ஆனந்தமாக தூங்குறோம் தூங்கிறது ஒரு அனுகிரகம் இன்சோமினியா வந்துவிட்டால் என்ன பண்ணுறது தூக்கமின்மைங்கிறது ஒரு வியாதி அது வந்துவிட்டால் என்ன பண்ண முடியும் தூங்கிகிட்டு இருக்கிறதும் ஒரு வியாதி தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு வியாதி ஆகையினால் இதெல்லாம் சொன்னவர் இப்போ கடைசியாக அதெல்லாம் மாத்தெல்லாம் நான் திரும்ப சொல்லலை நம்ம கடைசியாக நம்ம விட்ட பகுதி என்னதுன்னா எப்போ வந்து இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவன் புறப்படுறானோ அவன் இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வழியாகத்தான் கிளம்புகிறான் இந்த நாடிகள் வழியாகத்தான் கிளம்புறான் இந்த நாடி எங்கே வந்து முடிகிறது சகஸ்திரம் பிரம்மரந்திரம் இந்த கோயிலில் இருக்கிற கர்ப்பகிரகத்துக்கு மேலே ஒரு ஓட்ட போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் பிரம்மரந்திரம் அதுக்கு நேராக தான் இந்த விமான கலசம் வரும் அது மாதிரி இங்கே நமக்கு நம்முடைய கர்ப்பகிரகம் ஹிருதயந்தான் அந்த ஹிருதயத்தில் தான் இறைவன் இருக்கார் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஆகாசம் ஹிருதயந்தான் கர்ப்பகிரகம் அந்த ஹிரதயத்தில் இருக்கிற ஆகாசம் அதில் எப்படி மூர்த்தி இருக்கோ அது மாதிரி ஈஸ்வரன் விஸ்வரூப ஈஸ்வரன் மாயா சகிதம் பிரம்மா இருக்கார் இப்ப இந்த அது இங்க ஜீவன் இருக்கான் ஈஸ்வரன் இருக்கார் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் ஜீவன் இருக்கான் ஈஸ்வரன் இருக்கான் அதுல இன்னொரு விசேஷம் காரணசரீரம் சூக்ம சரீரம் ரெண்டும் இருக்கு காரணசரீரம் பிளஸ் சூக்மசரீரம் பிளஸ் ஜீவகா ஈஸ்வரனும் இருக்கார் ஈஸ்வரன் எல்லா பக்கமும் வியாபிச்சிருந்ததுனால இங்கேயும் இருக்கார் ஜீவன் பரிச்சின்னன் ஈஸ்வரன் வியாபி அது இன்னொரு கட்சியெலாம் இருக்குது நியாயசாஸ்திரத்தில் வந்து நித்யன் பரமானு வியாபியம் தான் அதுதான் புரியாது எப்பவும் இருக்கார் அனுரூபமாக இருக்கார் எங்கும் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னா அது கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கட்சி நான் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க தர்க்கசாஸ்திரிகள்லாம் அப்படி சொல்கிறாங்க நமக்கு அது விஷயம் இல்லை இப்போ கிளம்புறான் கிளம்புற போது இந்த நாடியிலருந்து இந்த ஜீவன் இந்த நாடிகள் வழியா தலையில் போய் அந்த பாதை இருக்கே சூரியனுடைய இதில் சூரியன்தான் வந்து பிரம்மலோகத்துக்கு வாசப்படி பிரம்மலோக துவாரம் இந்த பிரம்மரந்திரத்துலேருந்து கிளம்பி ட்ராவல் பண்ணுறான் ஜீவன் இதை விட்டு கிளம்புறான் ஊர்த்வம் ஆக்கிரமத்தே ச ஓமிதி வை ஊர்த்வம் மீயத்தே இப்படி படிக்கணும் ஆக்கிரமத்தே ஃபுல் ஸ்டாப் அவன் என்ன பண்ணுறான்னா ஓமிதி வா ஹோத்வான் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஓமித்யேவர்துவம் மீயத்தே ஓம் என்று உச்சாரணம் செய்துகொண்டே அந்த பிரம்மலோகத்தை அடைகிறான் சூரிய ரஷ்மியின் வாயிலாக பிரம்மலோகத்தை அடைகிறான் இங்கே இந்த சினிமாலெல்லாம் வருவார் நாரதர் வருவார் அப்படியே அப்படியே திடீர்னு காணப்படுவார் அது மாதிரி இந்த ஜீவன் இப்படியே போயிட்டுருப்பார் வழியாக போவார் வேணும்னா இதை வந்து சினிமா எடுக்கணுன்னா பிளான் பண்ணலாம் அதெல்லாம் இமேஜின் பண்ணி கலரெலாம் தயார் பண்ணி உடம்புலேருந்து எப்படி கிளம்புது இதை வந்து படம் பண்ண முடியுமா முடியாதா இங்கே இந்த தத்துவாலோகா புஸ்தகலெல்லாம் மைண்டுக்கு ஒரு படம் இன்டலெக்ட்டுக்கு ஒரு படம் என்னத்துக்கு இல்லாமல் படம் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தா ஓ இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கணும் அவ்வளோ தான் இப்படி இப்படி போட்டிருக்கும் அப்படி வள வட்டவட்டமாக போட்டுருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் கற்பனை ஆஹ ஓம் என்று சொல்லிக்கொண்டு மீயத்தே கச்சத்தி கிளம்புறான் எவ்வளோ நேரம் ஆகும் இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கிருந்து மதுரைக்கு போகிறதுக்கு எத்தனை நேரம் அது காலம் அதாவது முதல்ல இந்த சரீரத்திலேருந்து இந்த வழியாக போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போகும்போது ஓம்னு உச்சரிச்சிக்கிட்டு மேலே கிளம்பி போகிறான் அப்படின்னு ரெண்டாவது சென்டென்ஸ் அப்புறம் வந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறான்னு தெரியுமா ஒரு தாட்டுக்கும் நெக்ஸ்ட் தாட்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்குது ஒரு விற்பிக்கும் இன்னொரு விற்பிக்கும் எவ்வளவு கேப் இருக்குது அது மாதிரி அதுக்குள்ளே போயிடுறான் அதுக்குள்ளே போயிடுறான் கிளம்பி போயிடுறாங்கிறார் சாதாரணமாக அப்படி சொல்கிறது உண்டு அந்த ஜீவன் கிளம்பிவிட்டால் அங்கேயே தான் இருக்குமா அந்த அந்த வீட்டை சுற்றிகிட்டே இருக்குமா அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது அந்த ஜீவன் வந்து பத்து நாளைக்கு அங்கே தான் சுற்றின் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இளநீ உடச்சி வைக்க அதுக்கு ஒரு மட்டையெல்லாம் வைக்க கல் ஊன அந்த கல்லை வந்து பூஜை பண்ணேன் கல் ஊனி பூஜை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்மசானத்துக்கு போயிட்டு வந்தோடனே கல் ஊனிடுவோம் அப்புறம் கல் ஊனி வந்து நித்தியம் அதுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணி எல்லாம் அது அப்புறம் வந்து பத்தாவது நாள் பிரபூத பலி போட்டு இதெல்லாம் ஒரு ரிச்சுவல் அது வரைக்கும் அந்த ஜீவன் இருக்குது அந்த பிரபூத பலி இது பண்ணால் அடுத்தது அடுத்த நாள் வந்து பதினோராவது நாள் ருத்ரலோகத்துக்கு போகிறதுக்காக வை ருத்ரஜபம் பண்ணணும் காலமாடை தானம் பண்ணணும் காலக்கண்ணுக்குட்டி தானம் அதுக்கு அடுத்த நாள் தான் சப்பிண்டீகரணும்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தா அது வருஷ கடைசி தான் பண்ணணும் நமக்கு டைம் இல்லை அதனால் என்ன பண்ணிடுறோன்னா பித்திருக்களோட பன்னெண்டாவது நாள் சேர்த்துடுறோம் பிரேத்த பிண்டம் பித்திருபிண்டம் பித்தா மகன் பிரபிதா மகன்லாம் வச்சு தாத்தா தாத்தாவோட அப்பா எல்லோரையும் வச்சு இதை மூணாக பங்கு போட்டு ச பிண்டீகரணம் ச பிண்டிகரணம் ரெண்டையும் சேர்க்கறது அது ஒரு ரிச்சுவல் அது பண்ணுவாங்க அப்போ அந்த பித்திருக்களோடு சேர்ந்துட்டதாக அர்த்தம் அதுக்கப்புறம் பிரேத்தம் கிடையாது பிரேத்த ரூபமாக ஒரு பிராமணனுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அவனில் அந்த பிரேத்தத்தை அந்த ஜீவனையே ஆவாகனம் பண்ணுறது அது பேரே பிரேத்தஸ்தானம் பித்ருஸ்தானம் பிரேதஸ்தானம் அதில் ஒருத்தர் உட்காரணும் அவர் பேரில் அந்த ஜீவனை ஆவாகனம் பண்ணி அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அப்புறம் வந்து இந்த பித்திருக்களோட சேர்க்கிற போது அவர் போயிடுவார் அவர் கிளம்பி போயிடுவார் அப்புறம் ரெண்டு பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க இதெல்லாம் பிராமின் கம்யூனிட்டியில் பண்ணுற ரிச்சுவல்ஸ் எனக்கு அது தெரிஞ்சதுனால சொல்கிறேன் ஒரு ஒரு இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இது அவர் சேர்த்துவிடுவாங்க உடனே அவங்க பித்திருக்கு அதுக்கு சேர்க்கறது இப்படி ரெண்டு கையாலும் இப்படி தான் சேர்க்கணும் அதுக்கு சொல்கிற மந்திரம் தான் ரொம்ப அழகு அது ராஜா சபையில் சொல்கிற மந்திரம் அரசன் அரச சபையை தொடங்குற போது ஒரு மந்திரம் சொல்கிறது இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த மந்திரம் சங்கச்சுவகும் சம்வதத்வம் சம்போமனாகும் சிஜானதாம் தேவாபாகம் யா பூர்வே சஞ்சானானா உபாசத்தே சமானோ மந்திர சமிதி சமானி அரசன் அரசவையை கூட்டுற போது அந்த மந்திரிகள் சபையில் இருக்கிற பேரையும் பார்த்து சொல்லணுமா நாம் எல்லோரும் சேர்ந்து நடப்போம் சேர்ந்து பேசுவோம் ஒத்த மனமுடையவர்களாய் நடப்போம் ஒத்த மனமுடையவர்களாய் பேசுவோம் நம்முடைய மனம் ஒன்றுபட்டிருக்கட்டும் அப்படி ஒரு அதுக்கு பேரு ஐக்கமத்திய சூக்தம் அது ரிக்வேதத்தில் இருக்குது விசேஷமாக ருக்வேதத்தில் எஜிர்வேதம் கொஞ்சம் சின்ன மந்திரங்கள்லாம் மாறும் இதே மந்திரம்தான் அதை சொல்லி தான் சேர்க்குறாங்க பிதர்களோட அந்த மந்திரத்தை சொல்லி தான் பித்திருக்களோட சம்யோஜனம் பண்ணுறதுன்னு பேர் எல்லாம் நான் வந்து இது தகவலாக சொல்கிறேன் இப்படிலாம் இருக்குதுன்னு சபண்டீகரணம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் இந்த ஜீவன் இருக்குங்கிறதுக்காக கர்மாக்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் கடைசியில் வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு பழையப்படி அந்த வருஷ ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணி முடிச்சுடுறோம் பெரிய ரிச்சுவல் அது அப்போ சபண்டிகரணத்துக்கு அடுத்த நாள் ஒரு சுபஸ்வீகாரம் ஆப்தீகத்துக்கு அடுத்த நாள் ஒரு சுபஸ்வீகாரம் பண்ணுறோம் இதில் இருந்தே தெரிஞ்சுக்கணும் ஆப்தீகத்தில் தான் ரியலாக பிதக்களோடு சேருகிறார்கள் ஒரு வருஷம் தான் ட்ராவல் ஆர் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது வந்து அதனால தான் அது பேர் ஸ்ராத்தம் ஸ்ரத்தையோடு பண்ணணும் அதுக்கெல்லாம் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்கக்கூடாது ஸ்ரத்தை வச்சுன்னு பண்ண வேண்டியது அதனால் நமக்கு நன்மை ஏற்பு பண்ணுறதுனால என்ன குறைஞ்சி போகும் பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் தெரியாட்டாலும் ப விட பண்ணுறது உத்தமம் தானே தெரியாட்டாலும் பண்ணலாம் நெருப்பை தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் இன்றைக்கி நாம் இந்த கர்மாவை பண்ணினா ஒரு காலத்தில் அது புரியலாம் நமக்கு அதோடய அனுகிரகத்தினாலேயே புரியலாம் அதுக்கு இப்படி ஒரு எதுக்கு சொல்கிறேன் இந்த ஜீவன் கிளம்பி குயிக்காக சூரிய மண்டலத்து வழியாக போயிடுறான்னா அந்த சம்ஸ்காரமே வேறு அது பித்ரு சம்ஸ்காரம் கிடையாது அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அதுக்கு பேர் பிரம்மமேத சம்ஸ்காரம்னு பேர் பித்ருமேத சம்ஸ்காரம் வேறு பிரம்மமேத சம்ஸ்காரம் வேறு நல்லா வேதம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி நவங்க இறந்து போனால் இந்த பித்ருமேத சம்ஸ்காரம் பண்ண மாட்டோம் பிரம்மமேத சம்ஸ்காரம்தான் பண்ணுவோம் அது தனி ரிச்சுவல் மந்திரங்கள்லாம் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அந்த மந்திரம் சொல்லி முடிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்களே வருண ஜபத்துக்கு ரெண்டரை மணி நேரம் மேலே தண்ணிக்குள்ளே இருந்தாங்க இல்லையா அது மாதிரி அதுக்கும் நிறைய ஜபம் அந்த பிரேதத்தை வச்சுட்டே சொல்லணும் ஏகப்பட்ட மந்திரங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மந்திரங்களோட லக்ஷ அழகெல்லாம் பார்த்தா அதெல்லாம் தனியாக எழுதணும் புஸ்தகம் புத்தகமாக எழுதணும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஜீவனை எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது நமக்கு இவங்க நிறைய பேருக்கு அது உலக வாழ்க்கையே சரியாக இருக்கு டைம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசு போகிறது இல்லை அது போயிட்டு போட்டோம் அது நமக்கு இல்லை ஆ இவ உடனே போய்ட்றான் குவிக்காக போய்ட்றான் ஆக இந்த பிரம்மமேத சம்ஸ்காரத்துக்கும் பித்ருமேத சம்ஸ்காரத்துக்கும் பேதங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா வேறு சந்தர்ப்பங்களில் சொல்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நிறுத்திக்கிறேன் அப்படி ஒன்று நம்மக்கிட்ட அபிப்பிராயம் இருக்குது ஆனால் இங்கே மந்திரம் என்ன சொல்கிறது ஆனால் இங்கே ஞாபகத்துக்கணும் தஹரோ பாசகந்தான் இவ்வளோ குயிக்காக போவான் இங்கே உலகத்தில் ரொம்ப ஆசையை வச்சுட்டுருக்கிறவன் திரும்ப திரும்ப அவன் காருக்கிட்டே போய் நிற்பான் இந்த இதில் காருக்கிட்டே நிற்பான் இவங்களை வீட்டுக்கே தெரியாது உள்ளுக்குள்ளே பீரோக்கிட்ட போய் பார்த்து பீரோலாம் திறந்து பார்ப்பான் யாருக்கும் தெரியாது பீரோக்குள்ளே போயிடலாமே ஜீவன் தானே உள்ளே போயிடலாம் உள்ளே போய் வச்சுருக்கிறதுலாம் ஒரு பார்வை பார்த்துட்டோம் அவர் அது இந்த உடம்புலேருந்து புகுந்த உடனே அது என்னாகுமா நார்மல் டெத்தில் உடம்பு ரெடியாக இருக்குமா உங்களுக்கெல்லாம் பயப்படாது அதாவது நம்ம எப்படி நம்ம கிளம்புறதுக்கு கார் ரெடியாக இருக்கோ வாகனம் ரெடியாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி தயாராக இருக்குவான் அப்போ வந்து இவனுக்கு இந்த படுத்துன்ருக்கிற போது இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி தெரியுமா அந்த உடம்பு இதுக்குள்ளே அவன் போக போறது தெரியுமா அவன் பேச முடியாது இதில் இருந்து அந்த உடம்பு கண்ணுக்கு தெரியுமா அதுக்குள்ளே அந்த ஜீவன் போய்டும் போயினதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இங்கேயாரை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை சூக்ஷமாக பார்த்துன்ட்ருக்குமா அது அது சூக்ஷமான ஸ்தூல சரீரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்கு நாம் தெரியும் நமக்கு அது தெரியாது அது அது தன்னுடைய சரீரத்துக்கு நடக்கிற சம்ஸ்காரங்களை அந்த ஜீவன் பார்த்துன் என்ன அழகாக கதை சொல்கிறேன் பரவும் சரீரத்துக்கு நடக்கிற சம்ஸ்காரங்களில் இதை எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா செத்தாக தெரிய போகிற இப்படி சொல்கிறது இதிலிருந்து கிளம்பி போனோடனே என்னமோ தெரியுது பார்த்தா வெளியில் போய் பார்த்துட்டே இருக்குமோ அது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து எல்லாம் கர்மாலாம் பண்ணின உடனே அவங்க வந்து அவங்க வேற காத்துருப்பாங்களாம் வாப்பா போகலாம் எமது தூத்தாள் என்ன எத்தனை நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா ரொம்ப எல்லாம் போகும் போகும் காத்தாச்சும் பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன் இல்லையா அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க நமக்கு தெரியாது அவங்க போயிடுவான் நல்ல தெரியாது தெரிஞ்சால் நமக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடும் அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஆக இங்கே வந்து என்னென்ன அது போகிறோம் இந்த கதை இங்கே நிற்கட்டும் இங்கே என்ன கதைன்னா இது உடனே மனசில் ஒரு விற்பிக்கும் அடுத்த விற்பிக்கும் வர்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்குள்ள போயிடுறது சூரிய துவாரத்து வழியா பிரம்மலோகம் ரீச்சடு ஆகையினால யாவத்து மனஹா க்ஷிப்யேத் ஆதித்யம் கச்சேத் மந்திரம் புரியிறதோ யாவத்து மனஹா மனசில் ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வரத்துக்குள்ள அது எவ்வளவு குறுகிய காலமோ அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள ஆதித்யம் கச்சே ஏதை ஏதத்வை கலு விதுஷாம் பிரபதனம் லோகத்வாரம் அப்படி படிக்கணும் இதுவன்றோ விதுஷாம்னா இங்கே உபாசகன் விதுஷாம்னா அறிஞன் அர்த்தம் அறிஞர்களுடைய விதுஷாம் ஷஷ்டி பகுஜனந்தான் அதனால் அறிஞர்களுக்குன்னு போடணும் அறிஞர்களுக்கு அறிஞர்கள் அடைகின்ற பிரபதனம் நுழைகின்ற பிரபதனம்னா சரணாகதி பண்ணுறதுன்னு அர்த்தம் ரீச் பண்ணுற பிரபதனம் அறிஞர்களால் அல்லது அறிஞர் திருத்தியா பக்தி அர்த்தம் பண்ணிக்கலாம் அறிஞர்களால் அடையப்படும் லோகத்வாரம் பிரம்மலோகத்வாரம் அர்த்தம் பிரம்மலோகத்வாரம் எது ஏதத்வை என் அர்த்தம் இந்த சூரியன் என்றோ இந்த சூரிய ரஷ்மி என்றோ சூரியன் என்றோ விதுஷர்களுக்கு அறிஞ தகர வித்தியோபாசகர்களுக்கு பிரபத்தியாக இருக்கின்ற தகர வித்தியோபாசகர்களால் அடைவதற்கான வாயில் லோகத்வாரம் இந்த உபாசனை பண்ணலைன்னா நீ பிரம்மலோகத்துக்கு போக முடியாது அவிதுஷாம் நிரோதா அவிதுஷாம்னா என்ன அர்த்தம் உபாசனை செய்யாதவர்கள் இந்த ஹிருதயத்தில் இருக்கிற தஹராவி பிரம்மனை தியானம் செய்யாதவர்களுக்கு இது விரோ நிரோதான்னு அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது நிரோதான்னா தடை நிரோதா அங்கே உள்ள நுழைய முடியது அவங்க ஆசுதோஷானந்த சுவாமி புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கார் அந்த உபாசகரனுக்கு மட்டுமே அனுமதி இவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படி போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு சொல்லுற இந்த அனுமதிங்கிற வார்த்தை இப்படி நேரடியாக கிடைக்கல அவர்களால் மட்டுமே நுழையக்கூடிய வாயில் மற்றவர்களால் அதற்குள்ளே நுழைய முடியாது முடியாது போக முடியாது அளவு பண்ணுறாங்களா உள்ளே நுழைய முடியாது இப்போ நம்மக்கிட்ட இந்த இது இதெல்லாம் இருக்கேன் இப்போ இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு இந்த என்னது பயோமெட்ரிகா இது பேர்னா அதான் கை நம்ம விரலில் வச்சாத்தான் உள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே போய் சில சமயம் வெளியில் வர முடியாது அதெல்லாம் நிறைய கேஸ் அப்படிலாம் ஆயிருக்கு அது இப்படி இப்படியே அமுத்துவான் ஒன்றும் திறக்காது அது ஆஃபீஸுக்கு போகணும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக கட்டிவிடுவாங்க அது என்ன காரணத்தினால ஒர்க் பண்ணலையோ தெரியாது அந்த இது கையை வச்சு கையை விரலை விரலை வச்சா போகிறோம் அவங்க வச்சா தான் இதாகும் நிறைய இருக்குது அதுக்கெலாம் ஒரு அந்த இதை அந்த கை ரேகையை பதிஞ்சுட்டா கூட போகிறோம் நம்ம கை இது பதியும் இருக்கட்டும் அது மாதிரி அவங்களால் தான் போக முடியும் மற்றவங்களால் போக முடியாது நம்மளை யாராவது அந்த வீட்டு கூப்பிட்டு போனாங்கன்னு வச்சுங்க அவங்கள நம்ம விட்டோம்னா நம்ம முடியாது அவங்கள பிடிச்சுன்னே தான் போகணும் அவங்க அந்த வீட்டை கூட்டு போகிறபோது நம்மளை வந்து அவங்க வீட்டு வாசலில் கதை எல்லா கதவும் எல்லாத்துக்கும் அதாவது செக்யூரிட்டி அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது இந்த கார் மாத்திரம்தான் உள்ளே நுழைய முடியும் மற்ற கார் உள்ளே நுழையாது எல்லாம் வேண்டாம் போறோம் எனக்கே பிடிக்கல சொல்லுது ஆகனால முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் வர்ணனை பண்ணி முடிக்க போறது எப்படியோ தகர வித்யா முடிய போறது ஒரு வழியா எட்டு நாள் ஆச்சு ததேஷ்லோகை காதயச நாட்யா தாசாம் மூர்தானி தயோர்தாயன் நமதத்துவமே தீ விங்கன்யா உத்ரமணே உத்ரமணே பவந்தி इद அப்படியே இதே மாதிரி ஒரு மந்திரம் கட்டோபனிஷத்தில் இருக்கு நம்பர் என்னன்னு பாருங்கள் யாருக்கு புத்தகம் வச்சுருக்கீங்களோ பாருங்கள் கடோபனிஷத்தில் இருக்குது கடைசியில் வரும்னு நினைக்கிறேன் டூ த்ரீ ஒன் சிக்ஸ் கட்டோபனிஷத் சரி ததேஷ ஸ்லோக்கா அஸ்மின் விஷயே ஏஷா மந்திரா வர்த்ததே இது பற்றி ஒரு மந்திரம் இவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறார் அது கட்டோபரிஷத்தாக இருக்கலாம் சொல்வது ஹிருதய நாட்யா சதம் செயக்கா ஹிரதயஸ்ய நாட்யா சதம்ன நூறு ஏகாண்ண ஒன்று நூற்றி ஓரு நாடிகள் ஹிருதயத்தில் இருக்கின்றன நூற்றி நாடிகள் சதம் செய்கா ஹிரதய நாட்யா சங்கராஜர் இங்கே தெளிவா எழுதுற மாம்ச பிண்டபூத உணர்ச்சி இதயம் வேறு இந்த இதயம் வேறுங்கிறாங்க எதுன்னு புரியல என்ன இருந்துக்கிட்டோம் பரவாயில்லை ஆக மாம்ச பிண்ட பூதசிய சம்பந்தின்யா பிரதானதா பவந்தி இது வந்து மெயின் முக்கியமான நாடிகள் நூற்றி ஒன்று அந்த நூற்றி ஒரு நாடியும் மொத்தமாக இந்த கலராக இருக்கலாம் அதை பற்றிலாம் நமக்கு இல்லை இந்த நாடிகள்ங்கிறது பொதுவாக சொல்லிவிட்டார் இப்போ நாடிகள் நூற்றி ஒன்று இருக்குது அது எதுன்னு தெரியாது உடம்புக்குள்ள இருக்கு ஆக நாடிகள் நூற்றி ஒன்று இருக்குது தாசாம் ஏகா அவற்றுள் ஒன்று மூர்த்தானம் அபினிஸ்ருதா அவற்றுள் ஒன்று தாசாம் ஏகா மூர்த்தானம் அபினிசிருத்தா பவதி அப்படி படிக்கணும் விநிர்கதா ஒரு நாடி தலை வரைக்கும் போகிறது தான் மூர்தானம்னா என்ன பிரம்மரந்திரம் இதைத்தான் சஹசிராரம் என்று யோகிகள் சொல்கிறார் இந்த ஓட்ட சுனீர் கே இல்லையா மேலே இருக்கிற உச்சந்தலை அதுதான் மூர்த்தானம் இந்த இடத்துக்கு பேர் சிரசா இதுக்கு பேர் மூர்தாவான் இங்கே சிஹா மூணாக பிரிக்கிறாங்க மூர்தா சி மூணாக பிரிக்கிறாங்க பிரஜனே பிரம்மா திருஷ்ட பாரபாதையோர் விஷுஸ் திருஷ்டோ ஹஸ்தயோர் அரஸ் திருஷ்டோ ஜடரே அக்னிஸ்திருஷது ஹிரதயிவதிஷது கண்டே வசவதிஷ்டந்து பக்தரே சரஸ்வதி திருஷ்ட நாசிகோர் வாசதி மெனோச்சந்திரா இத்தவுதிஷேதம் கண்ணயோரோ திதாம் ருதிராஸ் மூர்னியதி மூர் மூர் பர்ஜியோ மெ மூர்ஸ் மூர் ஹம் மயி அஹமே அமிரணி மூர் இங்கமே மழைக்குரிய தெய்வம் என் தலையில் இருக்கட்டும் அப்படின்னு பர்ஜன்யோ மே மூர்த்னி ஸ்ருதா மூர்தா ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி இது நல்ல மந்திரம் அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லா ஹிரதயத்துக்கு வரட்டும் ஹிருதயம் எங்கிட்ட இருக்கட்டும் ஹிருதயம் ஹிருதயம் வந்து ஹிரதயம் எங்கிட்ட எங்கிட்டனால் ஜீவன் கிட்டோம் ஜீவன் நான் என்ன இருக்கணும் மாயையில் இருக்கணுமா அகம் அமிரத்தை ஹிரண்யகர்பன் மாயா செய்தம் பிரம்ம ஹிரண்யகர்பன் ஹிரண்யகர்பன் எதில் இருக்கார்னா நெர்குணம் பிரம்மன் அமிர்தம் பிரம்மணி ரொம்ப அழகான மந்திரம் அது இன்னைக்கு சொல்லுவாங்க வேக வேகமாக தய தாசாம் ஏகா அபினி மூர்த்தானம் அபினிஸ்ருதா அதில் ஒரு நாடி மேலே இது போகிறது தயா ஊர்த்வமாயன் இந்த ஜீவன் அந்த வழியா போராணா அந்த நாடி வழியா கிளம்பி அமிர்தத்வமே தி பிரமலோகத்தை அடைகிறான் அமிர்தத்வாவம் ஏத்தி அப்படின்னா கிரமமுக்து அர்த்தம் அங்கே போய் வேதாந்தம் படிச்சு இந்த முக்தியை வந்து என்ன சொல்கிறோம் ஜீவன் முக்தி கிரமமுக்தி விதேய முக்தின்னு ஒன்று இருக்குது அதை விட உங்களுக்கு ரெண்டு முக்கியம் இங்கேயே இப்போ அடுத்த பாடம் வரப்போகிறது இனிமேல் அதுதான் ஆரம்பிக்க போகிறது அந்த வித்தியை புரிஞ்சு கொடுத்துனா இந்த வித்தியை வேண்டியதில்லை இங்கேயே ஞானம் பெற்றால் ஜீவன் முக்தி இங்கே எனக்கு புரியலைன்னா இந்த மாதிரி தியானம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயும் வேதாந்தம் படிக்கணும் சாதன சதுஷ்டயசம் பண்ண அதிகாரிணா மோக் தத்துவ விவேகப்பிரகாரம் வக்ஷாமா ஓஹோ இதுக்கு இந்த பிரம்மலோகத்துக்கே போயிருக்கலாமே இன்னும் தோணினாலும் தோணலாம் அதில் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் இது பண்ணி சிவராத்திரின்னு கூட ரவா பொங்கல் சாப்பிட்ருக்கலாமே பேசாமல் சாப்பிட்ணும் இந்த பிரம்மலோகத்தில் வேதாந்தம் படித்து கொடுத்துருக்கலாமே இப்படிலாம் தோணும் சரி கிளம்பி அமிர்தத்வம் அந்யா உத்கிரமணே விஸ்வங் பவந்தி அந்யாக அந்யாக நாட்டியா உத்ரமணே வேற நாடி வழியாக கிளம்பினா பிரம்மலோகத்துக்கு போக முடியாது எங்கள் வண்டியில் ஏறினாத்தான் எங்கள் வண்டியில் ஏறினாத்தான் பிரம்மலோகம் ஆகையினால இந்த நாடி வழியாக போனாதான் தலையை பிளந்துண்டு போனால் தான் பிரம்மலோகத்துக்கு போக முடியும் அப்படி இல்லைன்னா வேறு நாடி வழியாக போனால் வேற வேறு கத்தி ஏற்படுமா என்ன பிற புல்லாக புறப்போமோ புழுவாக பிறப்போமோ தெரியாது வேறு சரீரத்துக்கு போய் அதுலேயும் நிறைய ட்ராவல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகணும் மறுபடியும் மறுபடியும் சரீரத்தை மாற்றிக்கிண்டே இருக்கணும் நான் உயிர்னு சொல்கிற போது மூச்சு காற்றுன்னு நினச்சிக்காதீங்க உயிர்னு சொன்ன ஜீவன் சோல்ங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் ஜீவன்னா சோல் ஜீவாத்மா அந்த அர்த்தத்தில் சொல்றோம் ஜீவாத்மாவுனுடைய ஒரிஜினல் நேச்சர் கான்சியஸ்னஸ்ங்கிறது அடுத்த டாபிக் ஆனா இதுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு ஜீவ தத்துவம் லைஃப்லாம் சொல்றோமே அது இருக்கு அதைத்தான் ஜீவன் ஜீவன் சொல்றோம் ஆக உத்ரமனே பவந்தி டாபிக் முடிஞ்சதுங்கிறதுக்காக உத்கிரமணே பவந்தி உத்கிரமணே பவந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் வேறு கதிக்கு தான் போவான் அப்போ இதனுடைய என்ன எல்லோரும் தகரவித்தியை அபியாசம் செய்து பிரம்மச்சரிய சாதனத்துடன் தகரவித்யாபியாசம் செய்து எல்லா மனித உடலில் வாழும் உயிர்களும் ஜீவர்களும் இந்த தகரவித்யை பிரம்மச்சரிய சாதனத்துடன் அபியாசம் செய்து அந்த தலை வழியாக மூ இந்த நாடி வழியாக கிளம்பி பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவருடைய அருளால் அங்கு ஞானத்தை பெற்று அங்க முக்தி அடையிறது கடோபனிஷ சொல்கிறது யதாதரிஷே ததாத்மனி யதாஸ்வப்னே ததா பித்ருலோகே யதாப்சு பரீவ ததிஷே ததா கந்தர்வலோகே சாயா தபையோரிவ பிரம்மலோகே யமதர்மராஜா சொல்கிறார் எந்தெந்த உலகத்தில் ஞானம் எப்படி கிடைக்கும் சொல்கிறார் பூலோகத்தில் நமக்கு நம்மை பற்றிய ஞானம் இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஜானம் கண்ணாடியில் முகம் பார்ப்பதைப் போல தெரியுமா எதா ஆதரிஷே ததா ஆத்மனி எப்படி கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறோமோ அப்படி தன்னில் தன்னை உணருவான் மனசுலேன்னு அர்த்தம் தான் யாருங்கிறது தன்னுடைய மனசாலேயே நல்லா புரிஞ்சுப்பான் சாஸ்திர சகாயத்தோடு குரு சகாயத்தோடு சாஸ்திர சகாயத்தோடு புரிஞ்சுப்பான் யாஸ்வப்னே ததா பித்ருலோகே பித்ருலோகத்தில் எப்படி இருக்கும்னா ஸ்வப்னம் மாதிரி இருக்குமா நிழலாடும் படித்ததுக்கு அப்புறம் மறந்து போய்டும் யதா ஸ்வப்னே ததா பித்ருலோகே எச்சா அப்ஸு பரிவ ததிர்ஷே தண்ணி ஆடிகிட்டு இருக்கிற தண்ணியில் நம்ம முகத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா கந்தர்வ லோகத்தில் கந்தர்வலோகம்னா மியூசிக்கு டான்ஸு எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரே பாட்டும் இப்போ கூத்துந்தான் நடந்துட்டுருக்கும் அங்கே போனால் மியூசிக்கில் தான் இன்வால்வ் ஆகும் அங்கே இந்த ஞானம் வராது பிரம்ம லோகத்தில் போனால் எப்படின்னா நிழலையும் வெயிலையும் எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி கிளியராக தெரிஞ்சு சாயா தபயோரிவ பிரம்மலோகே அங்கே போய் பிரம்மாஜி சொல்லி கொடுத்து அங்கே ஜீவன் முக்தி அடைவோம் பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தி அடைவதற்கு பெயர் கிரமமுக்தி இந்த லோக இங்கேயே வந்து பிரம்மலோகத்தில் படித்து எதை படித்து தெரிஞ்சுக்க போகிறோமோ அதை இங்கேயே படித்து புரிஞ்சுனுட்டோம்னா பிரம்மலோகத்துக்கு அனாவசியமாக எதுக்கு போகணும் அதனால தான் கிருஷ்ணசூரார் பிரம்மலோகத்துக்கு போனாலும் சில சமயம் கிளாஸ் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார் ஆ பிரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன ஓ நீங்கள் எல்லாம் இந்த பிரம்ம லோகத்தை நினச்சிருட்டீங்களோ இங்கேயும் புரியாதோ அங்கேயும் புரியாதோ ஆ பிரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தூ கவுந்தேய புனர்ஜன்ம நவீத்தியதே என்ன தெளிவாக சொல்றது பருவம் பிரம்மலோகத்திலருந்து எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும் ஆனால் என்னை அடைந்து விட்டால் மீண்டும் பிறப்பு இல்லைங்கிறார் கிருஷ்ணர் ஆக உபனிஷத் தகர வித்யா எப்படி இருந்தால் என்ன மனசுக்கு சாந்தி வேணும் அமைதியை கொடுக்கறதுக்கு அது மாத்திரம் இந்த ஜீவன் தவிச்சுன்னு இருக்கு முதல் கிளாஸில் ஒரு கிளாஸில் சொன்னேன் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் தொச்சில் இருந்த உயிருக்கு இன்னம இந்த உலக வாழ்க்கையில் வீடு வாடகை வீடு மாற்றிகிட்டே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பர்மனெட்டுக்கு வீட்டுக்கு வந்தாலும் கஷ்டம் போக போகிறது இல்லை அது வேறு விஷயம் குறையும் வீடு வீடாக மாற்றிகிட்டே இருக்கான்னு வச்சுங்கோ இங்கேருந்து டெல்லிக்கு போகிறான் டெல்லியிலேருந்து மாற்றிட்டே இருக்கேன் இந்த கலெக்டரை மாற்றின்னு எல்லாரையும் மாற்றிகிட்டே இருக்காங்க அடிக்கடி தூக்கணும்னா எரிச்சலாக வரும் மாற்றிக்கணும்னா இதெல்லாம் சில இதெல்லாம் அங்கே செட்டாகிருக்கும் சில சமயம் நல்லா அமையலாம் எங்கேயா தண்ணி இல்லாத ஒருத்தன் இருந்தான்னா நல்லா சோலை வளத்தில் ஒருத்தனை போட்டு அவங்க சந்தோஷப்பட்டு தான் செய்வான் ஆனாலும் அதுவும் பர்மனண்ட்டு கிடையாது எதுலையுமே ஒரு இடமாவது நிரந்தரமாக இருக்கப்படாதோ இருக்க முடியாது நிரந்தரமாக இருக்க முடியாது சரி இந்த உடம்புல கொஞ்சம் நல்லா இருக்குது நான் நல்லா யோகாசனமெல்லாம் பண்ணுறேன் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படியே ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு கோடி வருஷம் இதில் வாழணுன்னு ஆசைப்பட்றேன் சொல்லி வைப்போமே ரொம்ப கம்மியாக தான் ஒரு கோட்டி வருஷம் திருமூலர் மூவாயிரம் வருஷம் இருந்தாருங்கிறாங்க காயக்கல்பமெல்லாம் பண்ணி அதுலாம் இருக்குது அதெல்லாம் காயக்கல்பங்கள்லாம் பண்ணி ஏன்னா காயக்கல்பம் ஏன் பண்ணுறாங்க தெரியுமோ அடுத்த சரீரத்தில் இருக்கிற பயம் நெக்ஸ்ட்டு பர்த்தோட பயத்தில் தான் காயக்கல்பம் நடக்கிறது அவங்க தான் பண்ணுவாங்க அதனால் என்னென்னா இந்த ஜென்மாவில் சாதனை பண்ணி முடிக்க முடியல ஆன்மீக சாதனைகளை முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஆயுசு முடிஞ்சிரும் போல் இருக்குது ஆகையினால வயசான பிறகு தான் பாடியோட வேல்யூவே புரியறது காயக்கல்பம் பண்ணுறவன் பெரும்பாலும் ஐம்பது வயதுக்கு அப்புறம் தான் பண்ணுவான் அது வரைக்கும் காயம் கல்பமாக தான் நினச்சிட்டு இருப்பான் அப்புறம் தான் தெரியும் அப்புறம் புரியும் ஓஹோ காய கல்பம்னா தெரியுமா கல்ப காலம் காயம் வந்து கல்ப காலம் இருக்கணும் அப்படின்னா சொல்கிறாரே என்ன மூவாயிரம் ஆண்டுகள் இருந்தேன்னு திருமூலர் பாட்டிலே வருது ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நாள் எதுக்குன்னா அப்போ தான் வேல்யூ தெரியுது அப்போ ஏதாவது காயக்கல்பம் பண்ணி அபியாசம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா இறைவனே வழிபட போகிறேன் வேறு எதுக்காக காயக்கல்பம் இல்லை காயக்கல்பம் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன ஆன்மீக சாதனைகளை கடைபிடிக்க வேண்டும் அதில் வெற்றி அடைந்து மீண்டும் மனித உடல் எந்த உடலும் எனக்கு வராது எந்த உடம்புக்குள்ள புகுடுறதுனுக்கும் எல்லாம் நினைச்சு பார்த்தாலே இன்னும் பண்ணும் நெஞ்சது பகீர்ணும் துயில் உராது புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு புக்கில் அமைந்தின்று கொள்ளோ என்னது நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலகு நேற்றிருந்தார் இன்றைக்கிருந்தாரை நாளைக்கு இருப்பரென்று என்னவோ திடமில்லையே இனியேது எனக்கு உன் அருள் வருமோ என்று எண்ணி ஏங்குதே நெஞ்சமையோ இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவோ அப்படிலாம் பாடியிருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த என்னது பயம் பயம்னா என்ன நியாயமான பயம் அஞ்சுபது அஞ்சாமை பேதமை அஞ்சுபது அஞ்சல் அறிவார் பயப்படுறாங்க இப்பிறவி தப்பினாலே பிறவி வாய்க்கும் ஏது சொல்லா பிறப்புடு இறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் விழி துயில் உராது வெளில இந்த பாட்டுக்கெல்லாம் மீனிங் இருக்கா இல்லையா அது மாதிரி எதுக்கு சொல்கிறோம்னா அதனால் சீக்கிரம் இந்த சாதனை அபியாசம் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தையும் சாந்தோக்கிய உபனிஷத்துடைய தகர வித்யையும் ஒப்பிடுங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் மாதிரி நிறைய இருக்கு அங்கங்கே பிரிருகாரணியத்தில் இருக்குது சாந்தோக்கியத்தில் இன்னும் சில இடங்களில் இருக்குது தைத்திரிகத்தில் இருக்குது பல இடங்களில் இருக்குது ஆகா இந்த அளவில் இதனுடைய அத்தனையோட சாரம் என்ன தெரியுமோ நம்ம திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அதுக்கு விளக்கம் என்னது சாந்தோக்கிய உபநிஷத் எட்டாவது அத்தியாயம் ஆறு கண்டங்கள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் மோக்ஷூமியில் நீண்ட காலம் வாழ்வார்கள் எப்படி இருக்கு பாருங்க திருக்குறளை இப்படி சொல்றது தப்பா என்ன எவ்வளவு எனக்கு சரியா படுறது சந்தேகமே இல்லை அது இலாபரேஷன் ஓதற்கு எளிதாய் அது என்ன சொல்லுவாங்க திருக்குறள் வந்து பார்க்குறதுக்கு தான் குரல் குரல்னால் ஸ்மால் ஃபார்ம் இந்த வாமன அவதாரம் இருக்கே அதுக்கு ஆழ்வார் சொல்கிறது குரல் அவதாரம் ஆமாம் வாமன அவதாரத்துக்கே என்னது குரல் அவதாரம் ஒரு பாட்டே இருக்குது திருவள்ளுவர் மாலையில் குரல் அந்த இது ஒரு ஆழ்வார் பாடுறார் இல்லையா மாணிக்குரளனே தாலேலோ வையம் தாலேலோ ஒரே பாட்டில் வாமனாவதாரமாக வந்தார் அப்புறம் எப்படி நின்றார் த்ரிவிக்ரமாவதாரம் உடனே பூமியில் ஒரு கால் ஆகாசத்தில் ஒரு கால் வச்சு விட்டார் சின்ன பயனாக வந்துவிட்டு ஆகா இந்த த்ரிவிக்ரம அவதாரம் வாமனாவதாரம் மாதிரி இந்த திருக்குறள் பார்க்க சின்னது ஆனால் வந்து என்னதுன்னா விஸ்வரூபம் எடுக்கும் அதுதான் நம்ம அது அது ஆக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதுல அது அதுக்கு விளக்கமாகவே எடுத்துக்கொள் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு அதை எடுத்துக்கிறதுல ஒரு சந்தோஷம் இதைத்தான் ஏன் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் தமிழர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓஹோ இவர் இழு இழுன்னு எழுத்தார் யார் எட்டு நாள் வள்ளுவர் இப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் ஒரு இதுல பிடிச்சிட்டு அதுக்கு தான் இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு சரி இனி இதில் இப்போ நம்ம பார்த்த மந்திரங்களைலாம் ஒரு பார்த்துருவோமா என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு ஒரு சிம்ஹாவில் முடிஞ்சு போச்சு தகரவித்யா சமாப்தா உத்கிரமணே பவந்தி உத்கிரமணே பவந்தின்னு ரெண்டு தினம் சொன்னது என்னென்னா இந்த காண்டெக்ஸ்ட் பூர்த்தி ஆகிறது இந்த பகுதி நிறைவு பெறுது தகரவித்யா டாபிக் ஓவர் தஹர வித்யா டாபிக் முடிஞ்சுது ஆக முதல் கண்டத்தில் முதல் மந்திரம் சும்மா பார்த்துட்டே போவோம் நமக்கு அவர் மனசில் பதியும் முதல் மந்திரத்தில் தஹராகாசம் தஹரம் தஹ தஹராசம் தஹராகாசத்தை விரும்பி அதை அறிந்து தியானிக்க வேண்டும் என்று ஆச்சாரியர் சொன்னார் உடலில் தஹராகாசம் இருக்கிறது நம்முடைய சரீரத்தில் தஹராக்காசம் இருக்கிறது கொஞ்சம் நிதானமாகவே நான் சொல்கிறேன் இதை ஒழுங்காக முடிச்சுடுவோம் உடலில் தஹராக்காசம் இருக்கிறது அந்த தஹராகாசத்தில் இறைவன் இருக்கிறார் அவரை அடைய விரும்ப வேண்டும் அவரை அடைய விரும்ப வேண்டும் அவரை அறிய வேண்டும் அறிந்து தியானிக்க வேண்டும் அது சரியாக புரியல மாணவர்களுக்கு அங்கே என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அதை எதுக்கு தேடணுங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க மூணாவது மந்திரத்தில் என்ன சொன்னார்னா இதில் தான்ப்பா உலகமே அடங்கியிருக்கு சமஸ்திரபஞ்சங்களும் இந்த ஆகாசத்தில் அடக்கம் ஆகாசத்துக்கும் பிரம்மனுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் சிந்திக்கப்பட்டன வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமைகள் நிறைய இருப்பதால் அது சிந்திக்கப்பட்டன அப்புறம் மாணவன் கேட்டான் இந்த உடம்பு அழிஞ்சுட்டா இது அழிஞ்சு போயிடுமான்னா அவர் சொன்னார் உடல் அழிந்தாலும் இந்த உடலில் உள்ளிருக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க ஜீவனும் இறைவனும் அழிய மாட்டார்கள் இந்த உடல் அழிந்தாலும் இந்த உடலில் இருக்கும் ஜீவனும் இன்னும் சேர்த்துக்கலாம் சூக்மசரீரமும் காரணசரீரமும் ஜீவனும் அந்த ஜீவனோடு இருக்கிற இறைவனும் அழிய மாட்டார்கள் அப்புறம் அஞ்சாவது மந்திரம் இந்த இறைவனுடைய இலக்கணங்களை அழகா சொல்லித் ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களை சொல்லியது ஈஸ்வர லக்ஷணங்கள் எட்டு குணங்கள் சொன்னார் எட்டு குணங்கள் சொன்னார் எட்டு குணங்கள் சொன்னார் அப்புறம் சொன்னார் எட்டு குணங்கள் மாத்திரம் இல்லை இந்த உபாசனை பண்ணலன்னா நாம் உடலுக்கும் உலக வாழ்க்கைக்கும் அடிமைப்பட்டவர்கள் ஆகிவிடுவோம் இந்த உலக வாழ்க்கைக்கும் உடலுக்கும் அடிமைப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த குணவிசிஷ்ட ஈஸ்வரனை ஹயத்திலே தியானம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் அது மட்டும் அல்ல இந்த கர்ம பலம் அனித்தியம் என்றும் இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்றும் நிலையற்றது என்று சொல்லப்பட்டது உலக வாழ்க்கை மண்ணுலக வாழ்க்கை விண்ணுலக வாழ்க்கை இரண்டும் நிலையற்றது சொன்னார் இப்ப மூணு பார்த்தோம் அங்க அங்க வந்து அஸ்வதந்திரத்துவம் அனித்யத்வம் பார்த்தோம் அனித்தியம் பந்தகத்துவம் சொன்னேன் பந்தகத்துவம் அஸ்வதந்திரத்துவம் ஒன்றுதான் அகாமச்சார சொல்லி அகாமச்சாரம் அதான் நினைச்சதெல்லாம் நடக்காது அதையும் வச்சு குபரவா சொல்லலாம் அப்புறம் அடுத்தது என்னென்னா அகாபாரத்துவந்தான் அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனுஷ ஜென்மா இந்த மனித உடலின் மேன்மை மனித உடலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் மனித உடல் எதற்காக உயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நன்றாக புரிந்து பயன்படுத்த வேண்டும் அப்புறம் அடுத்தது இரண்டாவது கண்டம் முழுவதும் இந்த தகரவித்யா உபாசகனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அவனுக்கு வந்து காமச்சாரத்துவம் அந்த காமச்சாரத்துவம் விளக்கப்பட்டது ரெண்டாவது இதில் அவன் நினச்சதெல்லாம் நடக்கும் பார்க்கலாம் எல்லா அறவழியலுங்கிறத போட்டுக்கணும் மறந்துடக்கூடாது அதில் ஒரு மந்திரம் இருந்தால் போகும் பத்தாவது மந்திரம் ஒன்று போகும் நமக்கு இதுக்காக மந்திரம்லாம் நீங்கள் எடுத்துடாதிங்க எம் எமந்தம் அபிகாமோ பவதி எம் காமம் காமயத்தை சோசிய சங்கல்பாதேவமுதி தின சம்போ மஹீயத்தை அப்புறம் இந்த உபாசனஸ்துதி உபாசிய தேவதாஸ்வரூபம் உபாசனையினுடைய தேவத்தையினுடைய பெருமை எல்லாம் சொல்லப்பட்டது அன்தாபிதான ஹிரண்ய நிதி அப்புறம் ஹிருதயம் சம்பிரசாதக இதெல்லாம் பார்த்தோம் சத்தியம் சம்பிரசாதக சத்தியம் இதெல்லாம் விளக்கமெல்லாம் பார்த்துருக்கோம் சத்தியம் அமைதி அடுத்தது நாலாவது கண்டம் ஆத்மவனுடைய லக்ஷணம் அந்த பிரம்மனுடைய லக்ஷணம் அறப்பாதுகாப்பு சேதுர்விருதி அது பார்த்தோம் அது அதே சமயம் அந்த பிரம்மனுடைய லக்ஷணம் சொல்லப்பட்டது அதனுடைய பலன் சொல்லப்பட்டது ரெண்டாவது மந்திரத்தில் இந்த இறைவனை வழிபட்டால் உடல் பற்று நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டது உடல் பற்றும் துன்பமும் நீங்கிவிடும் அப்புறம் அடுத்தது மூணாவது மந்திரம் கடைசியில் பிரம்மச்சரியம் அறிமுகப்படுத்தப்பட்டது பிரம்மச்சரிய விரதத்தின் பெருமை பிரம்மச்சரியம் சாதனம் என்று அறிமுகப்படுத்தியது பிரம்மச்சரிய ஸ்துதி அஞ்சாவது கண்டம் பிரம்மச்சரிய ஸ்துதி அஞ்சாவது கண்டம் சாதன ஸ்துதி அப்புறம் கதி இப்ப நாம படித்தது ஆறாவது கண்டம் கதியை சொல்லியிருக்கு ஆக இதோடு இது முடிந்து விட்டது கத்தியெல்லாம் பார்த்துட்டோம் நாடிகள்லாம் சொல்ல பட்டு சூரியரஷ்மி சொல்லப்பட்டு சூரிய வழியாக இதுக்கு பேர் இன்னொரு பேர் நான் சொல்லலை சுக்லக்தி கர்மாவை மாத்திரம் பண்ணினால் ஸ்வர்கலோக பிராப்தி திரும்பிடுவோம் கிருஷ்ணகத்தி இதெல்லாம் பகவான் கீதையில் எட்டாம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் அக்னிர்ஜோதி ரகசுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்த தத்திர பிரயாத்தா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனூமோராணிாயணம் திர்சிரமசம் ஜோதி யோகி பிராப்பிவா நைத்தேதின் யோகி முகிய இந்த மாதிரி கடவுடா இல்லாமல் கீத எளிமையாக சொல்றது அதுவே நிறைய பேர் கடவுடான்னு நினைக்கிறாங்க நைத்தேஸ் பாத்தானன் யோகி முகியத்தில் கஷ்ட தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன அந்த கிரமமுக்தி சாதனம் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் நன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த அளவில் தஹர வித்யா நிறைவு பெறுகிறது மாலை பிரஜாபதி வித்யா தொடங்க போகிறது ஏழு முதல் பன்னெண்டு வரை பிரஜாபதி வித்யா இப்போ படிக்க போகிறது தான் நிர்குண பிரம்ம வித்யா இது புரிஞ்சுதுன்னா இங்கேயே இப்பவே மோக்ஷம் போகும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன் வாங்க சோ அண்ட் சோ போட்டு அத்தியாத்மானந்த சுவாமி அவர்களுக்கு ஜீவன் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது இந்த முகாம்கள் கலந்து கொண்டதுனால் சொல்லி ரெடி பண்ணிடலாமா சும்மா ஒரு பட்டம் என்னென்ன தன்னுணர்வே இல்லாமல் போன சொல்லிகிட்டு இருக்கோம் சும்மா ஜோக் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஒருத்தர் போட்டுருக்கார் ஆத்மக்ஞானி ஜெயராமன் அப்படின்னா அதுலேருந்தே தெரியுது அக்ஞானின் ஜெயராமன் போட்டுக்கிறேன் ஆக தஹர வித்தியை பூர்த்தி பண்ணுறோம் நமக்கு இந்த தஹர வித்தியை திரும்ப திரும்ப புரிஞ்சுண்டு இதனுடைய உள்ளார்ந்த பொருள் நமக்கு தெளிவாக புரிவதற்கு அந்த தஹராகாசத்தில் இருக்கிற மாயாசகித பிரம்மன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் மனமாற வாழ்த்தி இந்த தஹர வித்யா மந்திரங்களுக்கான அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன் மாலை இந்த பிரஜாபதி வித்யாவுக்கு உள்ள மந்திரங்களுக்கு அர்த்தம் படிக்கலாம் ஓம் ஆப்ய்து மமாங்காணி பாக் பிராணுஸ்ரோத்ரமதோ அனராமஸம் மே அஸ் தாத்மனர்மாஸ் தே மயி சன் ஓகே ஹரி ஓம் ஆசஸ்வாமி